என்று நீர்வாயாக என்று கூறினார்கள் இது ஹசன் சஹி என திரும்பியுமாம் கூறுகிறார்கள் துவாவின் பொருள் இறைவா நீயே மன்னிப்பவன் நீ மன்னிப்பதையே விரும்புகிறாய் எனவே என்னை நீ மன்னிப்பாயாக